இன்னொரு பிரம்மான்னு சொன்ன அது சரியில்லை இந்திரன் யாராவது பிரம்மான்னு ஒரு வார்த்தை சொல்லாமல் என்ன பொறுத்து சொன்ன மாமன்னு சொல்லிட்டாங்க அந்த ஆத்மசப்தத்தை பார்க்கும்போது அந்ததான உபதேசம் பண்ணிக்கிறான் அதனால நீங்க சொன்னது குறிப்பிட்டு வராது இந்த மான்கர சட்டத்திற்கு காவல்யம் ஒன்று கிராமங்கள்ல சொல்ல அடுத்த பதில் சொல்ற இல்ல இன்னும் பதில் இது ஒரு சிக்கலான பதிலா இருக்கு என்ன பதில் சொன்னாரு புரிஞ்சுக்கணும் சொல்றாங்க பூரபக் எது ஆக்ஷிப் ந அப்படிங்கிற வாக்கியத்துக்கு இது பாஷ்யம் பூர்வ சூத்திரத்துல பிராணோ பிரம்மன்னு சொன்னோம் அதான் பிரம்ம பிராணசப்தம் பிராணாங்கிற சப்தத்துக்கு இந்த பிரம்மன் அர்ப்பணி சொல்றது தெரியலேஷா அந்த வக்தா உபரேஷம் இந்திரன் அதனால பிரம்மங்க அர்ப்பணிச்சிருக்காரு ப்ராோ நித் விவாத்திய ஆச்சே மாமே பிரணோஸ்திரா அஹங்க மாம் அஹம் அஹம் சொல்ல அப்போோஸ் நான் தான் அப்புறம் அமௌன் அஹம் ரெண்டு தடவை அஹம் சந்தம் அது அப்போம் மண்ணிர் கல்னால இது நிச்சயமா இதை இந்தாது ஆத்மேன உபதிஷமான பிராண கதம் பிரம்ம சார் எப்படி ஏன் பிரம்மன் சொல்லக்கூடாது அவன் பிரம்மன் இல்லையா ஆத்மா பிரம்மில்ல கேட்டா இல்லை அவ எந்தூபத்துல உபதேசம் பண்றான்றத பாக்கணும் நான் இதை ஆட்சேபிக்கல அதாவது சத்தம சிங்க வாசியத்துக்கு வருத்த சொல்லல எல்லா ஜீவாவும் ஜீவனும் பிரம்மந்தான் அவஸ்தி இருக்கு காசு எல்லாம் விட்டுல ஆனா உபதேசம் பண்ணும் போது அவனை உபதேசம் பண்ணிருக்கானா இல்ல பிரம்மமாக உபதேசம் பண்றானாங்கிறதுல வித்தியாசம் பண்ணலாம் இல்லையா பிரம்மா எதாவது உபதேசம் பண்ணா எல்லாம் பிரம்மந்தானேன்னு அது வேற விஷயம் ஆனா உபதேசம் பண்ணக்கூடிய வகுப்பு எந்த ரூபத்துல அவருக்கு உபதேச உபதேசம் பண்ணப்படுறது அப்படிங்கறது நமக்கு விசார விஷயமா இருக்கு அதனால இந்திரன் மாம் விஞ்ஞானி சொல்லும் போது தன்னை ஒரு இந்திர தேவதையாக உபதேசிக்கிறானா பிரம்மமாக உபதேசிக்கிறானா அப்படின்னு கேட்டால் தன்னை ஒரு இந்திர உபதேசிக்கிறான் அப்படின்னு சொல்றான் பிரம்மமாக உபதேசிக்கிறதாக கூடாது அப்படி இருந்தால் மாம் சொல்ல வேண்டிய அவசியம் இருந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்றான் ியபயோகிக்கிறவன் தான் வாகியத்தை எவன் காரணமாக உபயோகப்படுத்தி பேசுறானோ அவன் வர்தா யாருமா என்று சொல்லவான் தாராளமாக சொல்லுவான் அசம்ப சோத்திரம் இடையோத்தமாக இருக்கிறது ஒரு விதை காரியத்திலும் அந்த நிர்வதேசம் இருக்கு அதனால உபதேசம் பண்ணப்பட்ட விஷயம் இந்திரமேசாத காரணம் என்னம் அருண்முகாம் இத்தேவமாக சரி அப்ப பிராணஹானு இந்திர முடியுமா விபப்படுத்தியதே இந்திர தேவதன் இந்திர தேவத அப்ப பிராணங்கிறது பிராணி பலம்னு சுருத்தி சொல்றது அப்ப பலம் பலம் பிராணம் இது ரெண்டும் ஒண்ணு பலத்துக்கு அதிபதி இந்திரன் அதனால இந்த பலவாச்சகமான பிராண சப்தத்தை இந்திரனுக்காக பிரயோகம் பண்ணிருக்கிறது இருக்கிறதுனால இதே இந்த பிருத்திவி சப்தம் அந்த தேவதைக்கும் பிரயோகம் பண்ணக்கூடாது அதனால எம் பிருத்திவி நவேதா அப்படின்னு சொல்ற இடத்துல பிருத்தினா பிருவீங்க இருக்கக்கூடிய தேவதை அப்படின்னு அர்த்தத்தை வந்து அந்த மாதிரி பிராணனுக்கு அபிஷ்டாவாக இருக்கக்கூடிய இந்த சமயத்துல கடைகளை அப்புறம் கிடைக்கிறது இந்த இதுல போட்டிருக்கேன் பிராணோதி பலம் பலத்துக்கு இந்திரோ தேவதா பிரசித்தா எப்படி யாட்ட காட்டிக் பலகிருகி இந்திர கர்மை வளருதி இது நிறுத்தம் இந்த இதுக்கு யாருமே போடல யாட்டுக்கா காட்டு பல கிருதிகி இந்திரக்கர்மை நிறுத்தத்தில் இருக்கு அதுல என்ன சொல்றது பலபூர்வமாக செய்யக்கூடிய காயம் எல்லாமே இந்திரனுடைய கர்மா ஏன்னா இந்திரனும் இந்திரன்தான் பலத்துக்கு அப்படின்னு சொன்னி அதனால பலபுரஸ்தரமா ரொம்ப பலம் போட்டு ஒரு காரியம் தோனா இந்திரன் பண்ணுங்க கர்மான்னு அதனால பிரணிரமாதவா் தனித்த பிராத்மா சைத்தனியா தன்யமீவனே அப்படின் வியா இந்த மாதிரிய இந்திரா உபதேசம் அமிர்தா எல்லாம் இந்திரனுக்கே சொல்லிக்கலாம் எல்லாத்தையும் அங்கேயும் சேர்த்துடையது அந்த கொஞ்சம் அக்ஷரம் ஜாஸ்தியோ பிரத்மா நாலு அகரம் அந்த அதாத்மாரியே அதாத்மதிக்க அத்தியாத்ம சப்தத்துக்கு சரீரம்னு அர்த்தமாகும்பந்தப்பட்டோம் இந்த இடத்துல அத்தியாத்ம சில பிரத்யேகாத்மான்னு பிரத்யகாத்மந்தியாத்ம சம்பந்த பூமா பிரத்யேகாத்மாவோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள்யம் பூமான பகுத்வம் ரொம்ப ஜாஸ்தி இருக்குங்க பாகுல்யம் பிரத்யேகாத்மா பக்தி இந்திர இந்திரபத்தி எவ்வளவு சொல்லியிருக்கோ அதை விட ஜாஸ்தி பிரத்யேகாத்மீதியான தர்மங்கள் சொல்லி இருக்கு என்ன என்ன சொல்லியிருக்கு இந்த பரந்திராணம் வாசம் பண்ணிட்டு இருப்பானோ அதுபரியம் இவனுடைய ஆயுஷ இருக்கு இந்த சரீரத்தை விட்டு பிராணம் கிளம்பி ஆச்சினா அதுக்கட்டம் இவன் ஆயுஷம் முடிக்கப்படின்னு கேளு அப்படியானால் ஒருத்தனுடைய ஆயுஷ ஜீவனம் காரணமாக பிரத்யாத்ம ரூபமான இந்த பிராணம் எல்லாருக்கும் ஆயுஷ் பிரதான ஆயுஷ கொடுக்கறதுக்கும் அதை உபசம்ஹாரம் பண்றது அப்படின்னு சொன்னா திருப்பி வாங்கிக்கிறதுக்கும் சமர்த்தமான சுதந்திர இருக்கு தெரிவி பன்னொரு தன்னக்காட்டிலும் வேறாக இருக்கக்கூடிய ஒரு தேவதைக்கு இந்த தாமத்தின் வர முடியாது தசா பிராண ஏவ பிரஜாஸ்மா இது சரீரம் நவாதி ஜாசீட்ட உற்பத்து மெரி அப்போ அப்பமே எதா தூத்த பிராமான மாத்த பிரணே அப்பித்தன அஜரோச நடக்குாணும்ீவதி கஷ்ட இத்தரே அப்படி ஜீவன் எஸ் உட்கார் இந்த பிராணின்னா நம்ம சாதாரண வாயு பிராண வாயுவால் கார்த்தையும் தனியாக ஒரு பிரித்தனம் இருக்குது ஆத்மா இருக்குமாதான் ஜீவிக்கிறது அது எஜாக இருக்கதும் கருணமாக இருக்குது ஜீவாதேகன்பால சில விஜம் முடியது முடியுது அப்படிங்கறதுனால இந்த சரீரம் ஜீவிச்சு என்று இருக்கிறது வலிக்கிறதுக்கும் அந்த பிரத்யேக ஆத்மா அவர் இருக்கிறபடி என்று ஜீவிக்கிறது அது விசாசினா அப்படின்னு சொல்லு அது மாத்திரம் இல்ல பூரபட்சத்துல இதெல்லாம் எடுத்துன்னு சொன்னா இப்படி இல்ல இப்ப சொல்லும் போது எல்லா வாக்கியங்களுக்கும் அரசியாச வக்தாரம்பித்தியாக்கிரம்யா அந்த வக்தாரம் புரிஞ்சுக்கணும் வாக்கப்படுகின்ற பிரயோஜனம் அப்ப வக்தானா யாரு ரத்தகாத்மாத்மாவுக்குதான் அந்த வாசம் வாக்கு ரூப உபாதி சம்பந்தம் வரதுனால ஈவன் வேறு வருது வஸ்தவாசம் அப்படிங்கறதே இதுக்கப்புறம் என்ன சொல்றாரு எப்படி இருக்குன்னா விஷய இந்திரியாரி இந்த சக்கரத்துல இருக்கக்கூடிய சக்கரம் தான் சக்கரம் இருக்குன்னு சொன்ன அந்த ரசக்கரத்துல நடுவில் இருக்கக்கூடிய கோட்ட நாபி அறங்கள் இருக்கு அறங்களை ஆசிரிச்சு இருக்கு இந்த அறங்கள் அந்த நாகிங்கிற அந்த மக்கள் ஆசிரியன் இருக்கு அந்த மாதிரி பரமாத்மாவை சகலமும் ஆசிரியன் இருக்குன்னு இப்ப ஒரு உதாரணத்தை கல்வனமாட்ட எப்படின்னு சொன்னால் அறங்கள்ல அறம் சொல்லிருக்கும் அறாக அர்ப்பிதாக அந்த அறங்களும் நாபும் சொல்லக்கூடிய அந்த மத்தியமாக ஆசிரியன் இருக்கும் ஏமேவாத்திராக பிரஜா மாத்திர அர்ப்பிதா இந்த பாக்கிய விஷயங்கள் இருக்கு மாத்திரைக்கு மாத்தராக ரூபபிரதாது விஷயம் ரூபா விஷயங்கள் இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த பிரஜானம் தியானம் இருக்கு அந்த தியானத்துல தியானம்னா தியான காகனமான இந்திரியம் தியான காகனமான இந்தியங்களை ஆச்சரிக்கிறது விஷயம் விஷயமாகணும்னு சொன்னா நம்மளுடைய இந்திரியம்னால அவருடைய தியானம் வந்தா தானே நமக்கு அது விஷயமாகும் இல்லையா நம்மளுடைய இந்திரியம் அந்த பாக்கிய விஷயத்தோட சம்பந்தமே அதுக்கு விஷயத்துமே இல்லை அதனால அதை பிரஜா மாத்திரா பிராணி அசிவா விஷயம் ஜானங்கள் ஏற்படுறது இந்த சகல ஜானங்களும் எதுவுடைய பிரதிபலனத்தால ஜானமாக இருந்துருக்கு எதை ஆச்சரிக்கிறது அப்படின்னு சொன்னா இந்த சைதன்ய ரூபமான ஆத்மஸ்வரூபத்தை தான் அதை ஆசிரியா வேலை பார்க்குறது வேலை பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மா இவர்தான் இவர்தான் ஆனந்தம் அயரம் அமுகம் ஆத்மாவை பற்றி சொல்லுவது இது விஹய இந்திரியார அற நாதிபூசம் அறங்கள் விஷய இந்திரிய விவகாரம்னு வச்சுக்கலாம் இந்த அறங்களுக்கு நாபியாக இருக்கக்கூடிய அவர் வேறு யாரோ கழிவுகிறது ஆத்மஸ்ரூபத்தை பரவத்தையும் অনুவகி center இருக்கக்கூடியல ஜீவாத்மா பரமாத்மா தான் அவேனும் இன்னொரு விஷயបទ മഹാவாக்கியம் இதுதே சுப்கந்தரம் தஸ்மான் ஆத்யா சம்பந்த 바வுன்யா ব্রহ্মೋಪதேசேவாதி நத்யောதா குருசேஹா இந்த இடத்துல மிங்ரன் மிங்ரன்ட ஒரு தேவாத்மா உபரேஷன் பண்றதால இந்த ব্রহ্মக்கு சத்யாதமாவைக்கு உபயோகப்படக்கூடிய பண் பிரத்யேகாத்மாவை இந்த விஷயங்களும் இந்த அத்தியாயத்துல பிரத்யகாத்மாவை பத்தி ஆரம்பத்தை கடைசியவர்கள் நிறைய வந்து பிரத்யாத் தான் அதனால பிரத்யேகாத்மாவாக சொல்லணும் ஆனால் என்னால ஒரு தத்துல பூமாங்கர்தான் சார் பூமான் அப்பதான் என்ன பூமாங்கிறது பகுத்துவம் அர்த்தம் அந்த இடத்துல சுற்றே பூமான பிரயோகம் பண்ணியிருக்கிறதுனால அங்க பூமசப்தம் ஆத்மாவை சொல்றது அர்த்தத்தை எல்லாம் விட்டுடுவோம் ஆனா இதுவே இந்த சூத்திரத்துல பிரத்யேகாத்மா சம்பந்தியான தர்மம்மாவை குறிப்பிட சொல்லுறங்கள் அதனுடைய நிறைய இருக்கு இதனால இந்திரன் தன்னை உபதேசம் பண்ணலங்கிறது எப்படி சொல்றதுன்னா இன்னும் அது தீர்மானமாக தன்னை பிரத்யேகாத்மாவாக வச்சுட்டு அவன் தன்னை உபதேசம் பண்ணலாங்கிறது அடுத்த இதுல சொல்லப்போம் தேவதாத்ம உபதேசத்தை விட பிரத்யேகாத்ம உபதேசம் எடுத்துக்கிறது நியாயமாக இருக்கும் ஏன்னா அதுக்கு வேண்டிய காரணங்கள் நிறைய இருக்கு அவ்வளவு அப்படியா பிரத்யேகாத்மான உபதேசம் பண்ணும்போது நன்றி என்ன பிடிச்சிருந்தோன்னு அது வந்து உபதேசமாக தான் அப்படின்னு கேட்டா அதுக்கு அடுத்தது பிரத்யேகாத்மா சொன்னா பிரம்மந்தான் எல்லாருக்கும் பிரத்யேக ஆத்மாவா ஒன்னே ஒண்ணுதான் அதனால தந்தபாபேசசேவின் நேவாத்மோபேச